பெருமைக்குள்ள நேரதற்கு பெரிதும் எடுகிறேன் இதற்கு காரணமாக இருக்கின்ற எல்லாமல்ல குருவருள் நம் அன்புக்கினிய செயலர்கள் வந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது மாணிக்கம் வெற்றப்படலாம் அது கூட சொல்லப்பட்டிருக்கு சொல்லா என்ன சொ ஒரு அசுரன் பலன் என்ற ஒரு அசுரன் போய் ரொம்ப பக்தியா வர கடந்த பெருமான் தோன்றினார் என்னப்பா வேணும் ஆன்மாவுக்கும் எத்தனை விதமான வரலாறு மக்குப்ப இவ்வளவு பெரிய அருமையா ஆண்கிட்ட வர கேட்கிறேன் உனக்கு என்ன வேணும்னா எனக்கு கற்ப வெறுக்காம வேணும்னு சொல்லாம நான் யார் தரல கை வைக்கிறேன் அவன் குளோசாக இப்படி ஒரு புத்தி கொடுத்து முட்டாரு முதல வந்து பயிற்சி பண்றது கூடாது தப்பித்தவர் இறந்துட்டே நவரத்தனமாக கேட்டான் உடம்பு ஒவ்வொரு அந்த துன்பும் என்ன ஆகணும் நவரத்திரங்கள் ஆகணும் வேண்டிட்டா வேண்டாம் வேண்டாமா அதுக்கு இல்லையா சரி அப்படியே பெரிய முயற்சி நாம் இறக்க மாட்டோம் ஒரு கால் இறந்தால் நம்முடைய உடம்பு இருக்கு இருக்கணும் நம்ம மற்ற உடம்புல ஒண்ணு பதிக்கணும் அல்லது பெட்ல ஒண்ணா போடுது சரிங்களா ஆனா இவன் உடம்பு என்னன்னு கே பொறுக்கணும் நாமும் பொறுக்கணும் இரண்டாம் நாள் ஆனா இவன் பொறுக்கிறத உடனே பொறுக்கலாம் நாம பொறுக்கிறது எடுத்து ஒரு பானையில போட்டு எட்ட கொண்டு அடியோடு சாதாரண இல்லதான் என்ன பண்ணுவோம் நவரத்தனம் அந்த உடம்புல கிளம்புன்னு சொன்னா அப்படியா பொறுக்க வச்சுக்குவான் கேட்குது இது எப்படியோ இங்க இருந்து தொலைபேசி மூலம் போச்சு அப்பலாம் தொலைபேசி நல்லா வேலை செய்த காலம் தொலைபேசி தொலைபேசி ஒரு காலத்தில் பேசலாம் என்ன என்ன சொல்லுங்க தேவே விடு அந்த தொலைபேசி தேவேந்திர பேசும் நவரத்தனங்களாக பொறுத்தல சரி தேவரோட கூட வந்தான் வந்தா இவங்க வரும்போது அருமையா இருக்காது உள்ளத்துல பொங்குது அழுக்காரு ஆனால் வெளியில சொல்லும் போது ஒரு வரம் கேட்டதா கேள்விப்பட்டேன் இறைவன் வந்தாரா ஆமா வந்தார் இந்த மக்கள் அது சொல்லி ஆமா அப்படிங்க நவரத்தனா ஆகணும்னு நினைக்கிறேன் ஆமா நான் இறக்கவே கூடாது இறந்த நவரத்தனம் ஆகின அருமையான வரம் உங்க மாதிரி இருக்குமா அலாராறா நாட்கள் நீங்க ஒரு பெரிய பெரும் புள்ளி ரொம்ப அருமை அப்படின்னு நான் இந்திரன் உங்களுக்கு எதேன்னு வேணுமோ நான் தரேன் அவனுக்கு கோவம் நான் ஆண்டவன் பால் வரம் பெற்ற என் இறந்த பிறகு என் உடம்பு நவரத்தனம் நீ யாரியா உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு அப்படின்ட்டான் சரி அப்படியா இருந்தாலும் அடியேன்னு ஒண்ணு கேட்கிறேன் தரலாமோ அப்படின்னு கேட்டான் அது ஆம் எதுவும் தருவோம் எதுவும் தருவோம் ஒண்ணு ஒரு விஷயம் என்ன அடுத்த மாசம் புரட்டாசி மாச நவராத்திரி நவராத்திரியில ஒன்பது நாளும் ஒன்பது யாகம் செய்யலாம் நினைக்கிறேன் என்ன நல்லா செய்யுங்க அதுல ஒரு பசுமாட்ட பரியா கொடுக்கணும் அது தாங்கள் பசுவா வரணும்னா இதுதான் எல்லா நேரங்களும் அந்த அசுரன் ஒத்துக்கிட்டான் உலகத்தில் ஒருத்தர் சாகிறதை விட ஒரு கடுமையான அமைப்பு இல்லை அப்ப போதல் உலகத்திலேயே அதை விட கடுமையான ஒரு துன்பம் உண்டு நான் சொல்றேன் அதை விட இன்னாதது ஒருத்தன் கேட்கும் கொடுக்காம இருக்கிறது இதை விட நீங்க கொடுக்கு ஒருத்தர் உதவி பண்ண முடியுமா பிரத்தியார் கொடுத்ததுதான் அறம் என்று சொல்ல முடியுமா அதனால் தான் திருவள்ளுவர் ஒன்றை சொன்னால் அதுக்கு மேல ஒருவர் சொல்ல முடியாது எந்த சரி கொடுங்க இதை விட ஒரு கடுமையான அமைப்புல சொல்ல முடியுமா எல்லா குழந்தைகளையும் உலகத்துல கஷ்டம் இறக்கிறதா கஷ்டம் செத்து போறது அவ்வளவு கஷ்டம் இறக்குறதுன்னு சொன்ன விளங்காது சின்ன பிள்ளைகளுக்கு செத்து போறது இருக்குது அது அவ்வளவு கஷ்டம் ஆமாங்க செத்து போகும்போது எங்க தாத்தா போன போது கூட நாங்கெல்லாம் அழுதோ அவங்களும் அப்படியே கண்ணுல தண்ணி விட்டுக்கிட்டே இறந்து போனாங்க ஆமடா கண்ணு செத்து போறதான் பண்ணு அதை விட துன்பமா இருக்கிற ஒரு விஷயம் சொல்ல போறேன் பாருங்க அது ஒரு புரியும் சாதலில் இன்னாது இல்லை ஆஹா இனி அதுவும் ஈதல் அது அனுகிற முறையே தனி ஒரு பிளவரும் தேதி ஒரு நாள் பனிரெண்டாம் தேதி பதினஞ்சாம் என்ன ஆகும் யாகத்தை நவரத்தனத்தை அது உயிர்கொலை செய்யபடியான பசுவை கொலை செய்யப்படியான வெள்ளி செய்யவில் தேவரில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் மகாபாவிகள் ஒரு யாகம் யாகம் ஒழிஞ்சிய போச்சு ஒழுங்கு இந்த பசுமாட்டாக்கி பேர் பசு முதல் மென்மையானது அப்படி செய்து அவிட்டா அது போய் தொலைப்பானாலும் கூட என்ன இறங்கு போச்சு போனது நவரத்திரங்கள் எனவே பலன் வேண்ட ஒரு அசுரன் தான் இறக்குங்கொள்ள அதன்படியே இரவு மரம் இந்த பசுவாக அந்த உடல் நவரத்தனங்களாகினிக்க நவரத்தனங்களை பற்றி அறிஞர் பெருமக்கள் கேட்ட குளிக்க வாரீக அப்படின்னு ஒரு பாட்டு கூட கடல்ல தான் முத்து இருக்கு அங்கேதான் பவளம் ஆனா அறிவுலகம் ஒரு தலைவி தலைவனுடன் சேர்ந்து புடன் போக்கா போயிட்டா அகத்தெரிய படிப்போம் உடன்போக்குன்னு பேரு ஒரு தலைவன் கல்யாணம் ஆகிறத ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போயிட்டான்னு உடன் போக்குன்னு எடுத்தான் யாரு உடன் போக்கு தான் விரும்பிய கணவனுடன் இந்த பெண்ணும் போயிடுறது போக்கு உடன்போக்கு அப்படி போனோன்னு செவிலி பின்னால தேடி பாவம் வளர்ப்பு வளர்த்தவ என் பொண்ணு காலையில ஏழு மணிக்கே அவளுக்கு இட்லி சொல்ல சொல்ல வேணுமே